வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தி சேவை மே பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் காதலனை ஆள்ைத்து கடத்திய வழக்கில் சென்னையை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனையை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நெட்டிசன்களிடையே ஒவ்வொரு காலத்திலும் ஏதாவது ஒரு சேலஞ்ச் பிரபலமாவது உண்டு புளுவேல் போன்ற ஆபத்தான விளையாட்டுகளின் மூலம் தொடங்கிய இந்த சேலஞ்ச் ட்ரெண்ட் மற்ற சமூக வலைதளங்களிலும் பரவியது இதேபோன்று தற்போது இணையதளத்தில் வைரலாகும் கரப்பான் பூச்சி சேலஞ்ச் என்பது மிகவும் வைரலாக பரவி வருகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் அரவக்குறிச்சியிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் செய்த மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ீவிரவாதம் குறித்து சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்தார் இந்த கருத்துக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் தேர்தல் பிரச்சாரத்தை கமல்ஹாசன் ரத்து செய்தார் காந்திக்கு கொள்ளுபேரன் என்று கூறிக்கொள்ளும் கமலஹாசன் அப்படியா வாழ்ந்தார் என எச் ராஜா ஆவேசம் தெரிவித்துள்ளார் வன்முறையை தூண்டிவிடுகிறார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்று சென்னை போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக் அப்பல்லோ மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் டாக்டர் பிரதாப் ரெட்டி தெரிவித்துள்ளார் வானவியல் நிகழ்வுகளை தமிழக ஜோதிடர்களை போல மேலை நாட்டவர்களால் கணிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் பெருமிதம் தெரிவித்துள்ளது எம்பி படிப்பில் சேர ஜூன் ஆறாம் தேதி முதல் மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது பாஜகவுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை பேசி வருகிறது என்பது வடிகட்டின பொய் என்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி குற்றம் அரசு மருத்துவ மருத்துவமனைகளை மேம்படுத்த கோரி மருத்துவர் சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் பன்னெண்டு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இந்திய செய்திகள் அஸ்ஸாமில் ஹைலகாண்டி மாவட்டத்தில் இரு தரப்பினரிடையே வகுப்புவாத மோதல் ஏற்பட்டது இதனால் ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டது இந்த ஊரடங்கு உத்தரவை மீறி கர்ப்பிணியை சரியான நேரத்தில் அழைத்து ஆட்டோ ஒட்டுநர் ஒருவர் காப்பாற்றியுள்ளார் பீகாரில் புதன்கிழமை நடைபெற்ற பாஜக கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் கலவரத்தின் காரணமாக மேற்கு வங்கத்தில் நாளையோடு பரபரப்புரையை முடித்துக் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கொல்கத்தாவில் ஏழு கட்டங்களாக நடைபெற்று பாராளுமன்ற தேர்தலில் வரும் பத்தொன்பதாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது பாஜக ஆட்சியில் வேலைவாய்ப்பு பெருகவில்லையே என்ற கேள்விக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன் பதிலளித்த பிரதமர் மோடி பக்கோடா விற்பது கூட நல்ல வேலைதான் அதில் தினமும் ரூபாய் இருநூறு சம்பாதிக்கலாம் என்று கூறினார் அதேபோல ஒரு கல்லூரி மாணவன் பகோடா விற்பனை செய்ததால் போலீசார் கைது செய்தனர் கொல்கத்தாவில் சமூக சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சிலையை திரிணாமுல் காங்கிரசார் விட்டு பழியை தங்கள் மீது போடுவதாக பாஜக தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் பிரபல மொபைல் கேம் ஆன பப்ஜியை விளையாட சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உலக சேதிகள் இலங்கையில் மேலும் 60 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஊரடங்கு உத்தரவும் நீக்கம் பெறப்பட்டுள்ளது இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஆரோ இ பண்டிட் எடை குறைந்த சிறிய ரக விளையாட்டு விமானம் மூலம் தனியாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து உலக சாதனை படைத்துள்ளார் ஐ பயங்கரவாத இயக்கத்தின் தெற்கு கிழக்கு ஐ பாதுகாப்பு சபை தடை விதித்துள்ளது தென் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கல்லூரி மாணவன் ஒருவன் தன்னை உணவு சோதனை அதிகாரி என போலியாக கொண்டு கே உணவகத்தில் கடந்த ஆண்டுக்கும் மேலாக இலவசமாக சாப்பிட்டுள்ளான் இந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போரால் ஆப்பிள் ஐபோன் உற்பத்திக்கான செலவுகள் மூன்று வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது சீன அதிபர் ஷி ஜின்பிங் புதன்கிழமை நடைபெற்ற ஆசிய நாகரிகங்களுக்கு இடையிலான உரையாடல் மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் அப்பொழுது அவர் பிற நாகரிகங்களுடன் இணைந்து வளர்ச்சி நிலையை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ரமலான் நோன்பு காலத்தில் சாப்பிட்டதாக நைஜீரியாவில் எண்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்தின் லிவர்பூல் உள்ளக அரங்கில் எதிர்வரும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள உலக கிண்ண வளைப்பந்தாட்ட போட்டியில் பங்கு பெறுவதற்குள்ள இலங்கை வளைபந்தாட்ட குளம் முன்னாடி பயிற்சி போட்டிகளில் பங்கு பெறுவதற்காக பொட்ஸ்வானாவுக்கு எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி பயணமாக உள்ளது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஒய்வு பெற்ற இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் சிறுவர்களுக்கான கிரிக்கெட் அகாடமியை தொடங்கியுள்ளார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்